அதற்காக மக்கள் தாங்களாகவே அவரை அணிஹு செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் இது ஒரு மூவினுக்கு முன்கூட்டியே கிடைத்த வாழ்த்துக்கள் ஆகும் அதாவது இது முஹஸ்தி அல்ல என்று நபி சொல்லுள்ள அணிஹு செல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு நான்கு இரண்டு